வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி ஒன்பதாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி திங்கள் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் சேஞ் யானப்பிரியன் தமிழகச் செய்திகள் மானிய விலை ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க நேற்று மாலை சென்னை வந்த பிரதமர் மோடி ஒரு சில வார்த்தைகள் தமிழில் பேசி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிவித்ததற்கு பிரதமரை சந்தித்து நன்றி தெரிவித்தேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் திருவாரூர் அருகே ஓஎன்ஜிசி நிறுவன குழாய் உடைந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது டாஸ்மாக் ஹிப் என்ற செயலியுடன் கைகோர்த்து தமிழகத்தில் மதுபானங்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் தெலங்கானாவில் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி அளிக்கவிருப்பதாக முதல்வர் சந்திரசேகர ராவ் தகவல் தெரிவித்துள்ளார் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நடுத்தர அளவிலான பனிச்சரிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தன்னை விஷம் வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார் என்று மாநில எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாதின் மகனுமான தேஜஸ்வி யாதவ் புகார் கூறியுள்ளார் வங்கி மோசடிகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வலியுறுத்தியிருக்கிறார் கேரளாவில் தமிழக லாரிகள் மீது கல்விச்சு நடத்தப்பட்டது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அயல் செய்திகள் மக்கா மசூதியில் பெண்கள் போர்ட் கேம் விளையாடுவது போன்ற புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சிறையில் இருந்து தப்பிய காலிஸ்தான் பயங்கரவாதி ஹாங்காங்கில் கைது செய்யப்பட்டார் மியான்மர் ரொஹிங்கியா முஸ்லிம்கள் வாழ்ந்த 55 ஐந்து கிராமங்கள் அளிக்கப்பட்டமை தொடர்பாக செயற்கைக்கோள் படங்களின் மூலம் தெரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பணிச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் மோசடிகளை தடுப்பதற்காகவுமே வெளிநாட்டு ஊழியர்களுக்கு எச் ஒன்பி விசா விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு விளக்கம் அளித்துள்ளது பதினாறு மணி மின்சாரம் இன்றி வெனிசுலா நாடு இருளில் மூழ்கியது பொலிவியா நாட்டில் மழை சிக்கிய ஐம்பதாயிரம் பேர் மீட்கப்பட்டனர் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தால் இந்தியாவும் சீனாவுமே பயன்பெறும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் நீரவ் மோடி குழுமத்திலிருந்து ரூபாய் நாற்பத்தி கோடி வங்கி கணக்கு பங்குகளை முடக்கியது அமலாக்கத்துறை ரோட்டோமார்க் நிறுவனத்தின் அதிபர் ரூபாய் 3.695 கோடி வங்கி நிதி மோசடியில் ஈடுபட்டதை அடுத்து அவரையும் அவரது மகனையும் சிபிஐ கைது செய்து லக்னோ கூடுதல் மெட்ரோபாலிட்டன் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியது பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி விவகாரம் ஏற்படுத்திய அதிர்வலைகளை தொடர்ந்து பெரிய கடன்களை கண்காணிப்பதற்கான ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த நிதியமைச்சகம் திட்டமிட்டுள்ளது புதிய வகை பழரச பானங்களை அறிமுகப்படுத்துவதில் வருவதாக கொக்கோ கலா நிறுவனம் தெரிவித்துள்ளது வைரம் மற்றும் நகை தொழிலில் உள்ளவர்களிடம் வங்கிகள் ரூபாய் ஐந்தாயிரம் கோடியை கடனாக வழங்கி ஏமாந்துள்ளதாக வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது தொலைத்தொடர்புத் துறையைச் சேர்ந்த பாரதி ஏர்டெல் மற்றும் கைபேசி கருவிகளை தயாரித்து வழங்கும் ஹூவே ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்தியாவில் முதல் ஃபைவ் ஜி வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளன நடப்பாண்டில் புலி விளைச்சல் சரிவு காரணமாக மகாராஷ்டிராவிலிருந்து தினமும் இருபது டன் புலி வரவு செய்யப்பட்டுள்ளது பொதுத்துறையில் இரண்டு அல்லது மூன்று வங்கிகளை தவிர்த்து எஞ்சியவற்றை தனியார் மயமாக்க வேண்டும் என்று இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பான பிக்கி மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது ஆயுள் காப்பீட்டுத் துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதற்கு ஏற்ப அத்துறையில் காப்பீடு கோரிக்கை சார்ந்த நிதி மோதல்களும் பெருகி வருவது ஆய்வு தெரிய வந்துள்ளது பருத்தி விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தேவை அதிகரிப்பு ஆகியவை காரணமாக ஜவுளித்துறையின் லாபம் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் அதிகரிக்கும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலான நான்காவது காலாண்டில் சர்வதேச ஸ்மார்ட் போன் விற்பனை நான்கு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது என பார்ட்னர் நிறுவனம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு நூற்றி எழுபத்தி ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜிம்னாஸ்டிக்ஸ் உலகக்கோப்பை போட்டியில் பதக்கம் வென்றதன் மூலம் இந்திய வீராங்கனை அருணா புத்தா புதிய சாதனை படைத்துள்ளார் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஐம்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை வென்றது இந்தியா விஜய் ஹாசாரி டிராபியில் மகாராஷ்டிராவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கர்நாடகா உலகக்கோப்பை உடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்திய அணி எண்பத்தி எட்டுக்கு நூற்று இரண்டு என ஜோர்டனிடம் தோல்வியடைந்தது திரைச்செய்திகள் தமிழகத்தில் வேடிக்கை மனிதர்களை விட வேடிக்கை பார்க்கும் மனிதர்களை அதிகம் என நடிகர் கமல் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியுள்ளார் ஹீரோக்களை விட கதைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்று ரம்யா நம்பீசன் தெரிவித்துள்ளார் இரண்டு படங்களில் நிருபர் வேடத்தில் நடித்துள்ளார் சமந்தா தனிக்கட்சி தொடங்கியுள்ள கமல்ஹாசன் கைவசமுள்ள மூன்று படங்களை முடித்துவிட்டு முழு அரசியலில் ஈடுபடப் தெரிவித்துள்ளார் சிம்புவை ஒழித்துக்கட்ட தயாரிப்பாளர் சங்கத்தில் கட்ட பஞ்சாயத்து நடப்பதாக அவரின் தந்தை டி குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நன்றி வணக்கம்